அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொழில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளையில தேசிய மாணவர்கள் இதனை சிந்தனைத்த அழைப்பு குழந்தைகள் குழந்தைகள் உலகம் மிகவும் அழகானது அவர்களுக்கு பதவி பணம் பெருமை புகழ் எதுவும் தெரியாது அவர்களுக்கு எது விலை உயர்ந்தது யாரை அதிக மதிக்க வேண்டும் என்றெல்லாம் தெரியாது அவர்களுக்கு அதிகாரியும் பனிப்பண்ணும் வேறுபாடு இல்லாதவர்கள் யார் அதிகம் அன்பு செலுத்துகிறார்களோ அவர்களே முக்கியமானவர்கள் குழந்தைகளிடம் திருட்டு இல்லை பொய் இல்லை அவர்களுக்கு பட்டுச்சட்டை அணிவதை விட பக்கத்தை விட்டு குழந்தையுடன் பட்ட முடிவதுதான் முக்கியமான செயலாய் காணப்படுகின்றது குழந்தைகளின் மொழி தேனினும் இனிமையானது அவற்றின் அசைவுகளும் முக பாவனைகளும் கூட ஆயிரம் உடல் மொழிகளை உள்ளடக்கியவை பேச முடியாத குழந்தைகளிடம் கூட மிக நேர்த்தியான அன்பு பரிமாற்றத்தை நாம் அறிய முடியும் அந்த குழந்தைகளின் அசைவுகளையும் விளையாட்டையும் முழுமையாக ரசிக்கக்கூட மனமில்லாமல் பல் முளைக்கு முன்பே அவர்களுக்கு அறிவு வளர வேண்டும் என ஆசைப்படுகின்றனர் பெற்றோர் சமுதாயம் ஆம் இன்றைய குழந்தைகள் நாளைய தலைவர்கள் நன்றி